வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் அந்த கதையில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சீடர்கள் எல்லாம் வரிசையா அமர்ந்திருக்காங்க குரு வந்து உபதேசம் செஞ்சிட்டு இருக்காரு எல்லாம் முடிஞ்சு கிளம்பும் போது ஒரு தலைமை சீடர் வந்து கேட்கிறார் ஐயா நாங்க வந்து நிறைய கத்துக்கணும் கத்துங்களுடைய அறிவை விரிவடை செய்யணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு அப்போ அந்த குரு சொல்றாரு நீங்க வந்து ஒரு சல்லடை நிறைய ஓட்டை இருக்கிற ஒரு சல்லடையில தண்ணியை நிரப்புங்க அந்த மாதிரி உங்களுடைய அறிவியும் நிரப்பிக்க முடியும்னு சொல்றாரு இவர்களுக்குரிய குழப்பம் சல்லடையில எப்படி தண்ணியை நிரப்புறது இருந்தாலும் குரு சொல்லிட்டாரு இல்லையா போய் முயற்சி பண்றாங்க தலைமை சீடர் வந்து இன்னொரு சீடர்கிட்ட கேட்கிறார் டே போய் ஒரு சல்லடை எடுத்துட்டு வட எடுத்துட்டு வந்து தண்ணி நிரப்புறாங்க அந்த தண்ணி கீழே ஊத்திட்டே இருக்கு ஏன்னா சல்லடை ஓட்டை இருக்கும் தண்ணி ஊத்தினா கீழே தானே போகும் அந்த மாதிரி போயிட்டே இருக்கு திடப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் கட்டிய வைக்கிறாங்க ஆனா அதுவும் என்ன ஆயிருது கொஞ்ச நேரத்துல உருகி அந்த ஓட்டைகள் வழியாக கீழே போயிருது அப்போ அந்த சீடர்களுக்கு ஒரே குழப்பம் என்னது ஐயா வந்து தண்ணி நிரப்ப சொன்னாரே நிரப்ப முடியலையே அப்படின்ட்டு அப்ப கேக்குறாரு இப்போ இந்த சல்லடை முழுவதுமா தண்ணி நிறைஞ்சிருக்கு இல்லையா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியம் பாக்குறாங்க அறிவுங்கறது ஒரு கடல் அது இப்படித்தான் நிரப்பணும் இல்லை அந்த கடல்ல நாம மூழ்க நினைக்கணும் அப்பதான் நமக்கு அறிவு கிடைக்கும்னு எடுத்து சொல்ற இந்த குரல் அதாவது இந்த பொருள் ஏன் நான் சொல்ல வரேன் நாமம நாமும் அப்படித்தான் இந்த பற்றி வாழ்ந்திருக்காங்க துறவிகள் இவர்களுடைய பெருமையாக அப்படின்னு கணக்கிடக்கூடாது ஏனென்றால் அப்படி கணக்கிடுவது எதற்கு சமம் தெரியுமா இந்த பூமியில இவ்வளவு நாள் எத்தனை பேர் பிறந்து இறந்திருக்கிறார்களோ அவர்களை என்ன முடியுமா அதை எண்ணுவது போன்றுதான் இந்த ஞானிகளையும் பற்றற்று வாழ்ந்தவர்களுடைய பெருமைகளையும் கணக்கிடுவது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இதற்காகத்தான் இந்த ஜின் கதையை சொன்னார் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் எண் இருபத்தி ரெண்டு துறந்தோர் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாறை எண்ணிக்கொண்டற்று இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி